270 இறைவா பெண்கள் ஆகிய இந்த இரண்டு பலவீனமானவர்களின் உரிமையில் அனிதமாக நடப்போரை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்